ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து ஷண்ணவதி தர்ப்பணங்களை தவறவிட்டுட்டால் அதற்கு என்ன பிராயஷ்ச்சித்தம் அதாவது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக ஒரு காரியத்தை நித்தியமாக சொல்லி அதை தவற விட்டுட்டால் அதற்கு சமுத்திர ஸ்நானம்தான் பரிகாரமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது சமுத்திரஸ்நானம் செய்யணும் சமுத்திரஸ்நானம் செய்தால் பிதிருக்காரியங்கள் எதையெல்லாம் தவறவிட்டோமோ அதற்கு பரிகாரமாக ஆறுது ஸ்ராத்தங்கள் சரியான காலத்திலே செய்ய முடியலைன்னா முதல்ல செய்ய வேண்டியது சமுத்திரஸ்நானம் தர்பணங்களை தவற விட்டுட்டால் முதலில் செய்ய வேண்டியது சமுத்திரஸ்நானம் அப்படி சமுத்திரஸ்நானத்தைதான் பரிகாரமாக சொல்லியிருக்கு அனைவருக்குமே அத்தியனம் செய்தவர்களாக இருந்தால் ரிக்வேதத்தில் இதற்கு தனித்தனியாகவே பிராயசித்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அமாவாசியா தர்ப்பணம் விட்டுப்போனால் அதற்குன்னு மந்திரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ருக்வேதத்தில் சொல்லியிருக்கு இது ருக்வேதிகளுக்கு மாத்திரம்தானா அப்படின்னு கேட்கக்கூடாது அனுத்தம் அவிருத்தம் அபேட்சிதம் அந்நோ கிராஹியம் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் ஒரு விஷயம் நம்முடைய ரிஷி சொல்லலை நம்முடைய வேதத்தில் இல்லை அப்படின்னா அந்நோ மற்ற வேதங்களிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா ஆகையனாலே ரிக்வேதிகளுக்கு தான் அது அப்படின்னு இல்லை அனைத்து வேதக்காரர்களும் இதை சொல்லலாம் நான்கு வேதங்களும் அனைவரும் அத்தியனம் செய்யணும் நான்கு வேதங்களையும் சொல்வதற்கு அனைவருக்குமே அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுனாலே தான் நாம் தினமுமே பிரம்மயஜம் பண்ணுற பொழுது நான்கு வேதத்தையுமே சொல்கிறோம் ஏன்னா நான்கு வேதங்களும் நமக்கு உண்டு நாம் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் பலவைகள் ரிக்வேதத்தில் இருக்குது சாம வேதத்தில் இருக்குது அதர்வண வேதத்தில் இருக்குது ஆகினாலே நான்கு வேதங்களும் நாம் அத்தியனம் செய்யப்பட வேண்டியது தான் நமக்கு ஆயுஷ்காலம் போகலை அந்த வேதத்தை சொல்வதற்கான அவகாசம் நமக்கு இல்லைங்கிறதுனால ஒரு வேதத்தையாவது அத்தியனம் செய் அப்படின்னு மகரிஷிகள் சொல்கிறார் மனுஸ்மிருதியில் வேதானதீத்ய வேத ஊ வேதம் வாபி யதாக்கிரமம் எல்லா வேதத்தையும் அத்தியனம் பண்ணணும் முடியலன்னா வேத உவா இரண்டு வேதங்களையாவது அத்தியனம் பண்ணணும் வேதம் வா ஒரு வேதத்தையாவது அத்தியனம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆகையினால நான்கு வேதங்களும் நமக்கு உண்டு நான்கு வேதங்களிலும் சொல்லப்பட்ட கர்மாக்கள் நமக்கு உண்டு எதை எதையெல்லாம் செய்யணும் என்பதை பார்த்து நாம் அதை வகைப்படுத்தி செய்யணும் இந்த ஷண்ணவதி தர்ப்பணங்கள் விட்டு ருக்வேதத்தில் அதற்கு பிராய்ச்சித்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு நியூஷுவாச்சம் ஜப்பேன் மந்திரம் சதவாரம் தினே தினே அமாசிராத்தம் எதா நாஸ்தி ததா சம்பூர்ணமே தி தத் அப்படின்னு ரிக்வேதம் நமக்கு காண்பிக்கிறது நியூஷுவாச்சம் அப்படின்னு ஒரு ரிக்கு இருக்குது ரிக்வேதத்தில் அந்த ஒரு அமாவாஸ்யா அன்னைக்கி நாம் தரிச தர்ப்பணம் அமாவாஸ்யா தர்ப்பணத்தை தவற விட்டுவிட்டால் நூறு தடவை அந்த ருக்கை ஜபிக்கணும் அன்றைக்கு உபவாசமாக இருந்து நூறு தடவை இந்த ருக்கு சொல்லணும் சொன்னால் ததா சம்பூர்ணமே அது விட்டதுனால் வரக்கூடியதான பாபம் போகிறது இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னா அந்த விட்டதுனால வரக்கூடியதான பாப்பம் போகிறது அப்படிங்கிறது சில பரிகாரங்களுக்கு பலன் செய்ய வேண்டியதான காரியத்திற்கு அதிகாரம் வருதுங்கிறது சில பரிகாரங்களுக்கு பலன் அப்படி இரண்டு விதமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த ரிக்ஜபங்கள்லாம் பண்ணுறதுனால என்ன ஆறுது அப்படின்னா விட்டதுனால வரக்கூடியதான பாப்பத்தை போக்குறதா அப்படின்னா அது இல்லை அடுத்த தடவை வரக்கூடியதான தர்ப்பணத்தை செய்வதற்கான அதிகாரத்தை நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த மந்திரஜபங்கள்லாம் செய்வதனால நமக்கு அந்த விட்ட காரியத்தை செய்ததாக ஆயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடாது விட்ட காரியத்தினுடைய பலன் பலன்தான் ஆனால் அடுத்த காரியம் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடுறது முதல்ல செய்ய வேண்டிய காரியத்தை விட்டதுனாலே அடுத்த காரியத்தை செய்வதற்கு அதிகாரத்தையும் நமக்கு இந்த பரிகாரம் கொடுக்கறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிதான் இப்போது இந்த பிதர் தீட்சை மாத்திருதீட்சை எல்லாம் இருக்கிற பொழுது ஒரு வருஷ காலம் மாசா மாதம் நாம் செய்ய வேண்டியதான மாசிக்கங்கள் அப்படி எல்லாம் இருக்குது பதினாறு மாசிக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் பொதுவாக தர்மசாஸ்திரத்தில் சொல்கிற பொழுது மாசா மாதம் செய்ய வேண்டியவைகளுக்கு மாசிக்கம்னு பேர் இடைப்பட்ட காலத்தில் செய்ய வேண்டியதற்கு ஊனமாசிகம்னு பேர் ஊனம் ஊனேஷு குருவீதா ஊனம் அப்படின்னா இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அதற்கு ஊனம்னா இப்போ அந்த ஊனத்திற்கு மாற்றுக்காலம் கிடையாது அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இப்போ அந்த ஊனமாசிகமானது விட்டு போனால் அது விட்டுப்போனது தான் அப்படின்னு நாம் புரிஞ்சுப்போம் ஆனால் அப்படி கிடையாது ஊனமாசிகம் விட்டு போனால் இப்போது ஆறாவது ஊனம்னு ஒன்று வருது இந்த ஆறாவது ஊனம் விட்டு போனால் ஏழாவது மாசிக்கம் செய்யறதுக்கு நமக்கு அதிகாரம் வராது ஆறாவது ஊனம் செய்தால் தான் ஏழாவது மாசிக்கம் செய்ய முடியும் அப்போது அதற்கு மாற்றுக்காலம் இல்லையே அப்படின்னா அதற்கேன்னு உள்ள பரிகாரத்தை செய்து அந்த ஊன மாசிக்கத்தை செய்தே ஆகணும் விட்டால் விட்டது தான் அப்படின்னு நாம் செய்யக்கூடாது ஏன்னா ஷோடசஸ்ராத்தம் அப்படின்னு போயிரு வருஷத்தில் நாம் நம்முடைய தாயாருகளுக்கோ தாயாருக்கோ தகப்பனாருக்கோ செய்யக்கூடியதான மாசிக்கங்கள் பதினாறு இந்த பதினாறுங்கிற எண்ணிக்கை முடியணும் ஒரு வருஷத்தில் அந்த எண்ணிக்கை குறையக்கூடாது ஆகையினாலே தான் ஏன் அப்போது அந்த ஊடத்திற்குன்னு சில காலங்கள் சொல்லியிருக்கு அப்படின்னா அவர்களுடைய கதியையும் அனுசரித்து அந்த காலத்தை நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அந்த பதினாறு மாசிக்கங்களையும் நாம் அவர்கள் ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற பொழுது நாம் அந்த மாசிக்கத்தை செய்கிறோம் அந்த இடத்தில் அவர்கள் இருக்கக்கூடியதான காலத்தை நமக்கு காண்பிக்கிறது இந்த ஊன மாசிக்கத்தில் அது விட்டு போனால் போனது தான் அப்படின்னு நாம் விடக்கூடாது ஆகையினாலே இந்த ஊன மாசிக்கங்கள்லாம் விட்டு போயிடுதுன்னா அதற்குன்னு உள்ள பரிகாரத்தை செய்து அந்த அந்த மாசிக்கத்தையும் செய்துதான் ஆகணும் ஆறாவது ஓணம் செய்யாமல் ஏழாவது மாசிக்கத்தையோ எட்டாவது மாசிக்கத்தையோ நமக்கு செய்யறதுக்கு அதிகாரம் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதற்காகத்தான் இந்த பரிகாரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த காரியம் செய்வதற்கான அதிகாரத்தை நமக்கு இந்த பரிகாரங்கள் கொடுக்கறது ஸ்ராத்தத்தை நிற்கி இத்தனை நாளைக்கு நான் உபாசனத்தை தவற விட்டுவிட்டேன் அதற்காக நான் இந்த ஹோம திரவியத்தை தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாம்பாலத்தில் அக்ஷதையை வச்சு தானம் செய்வோம் அந்த தானம் செய்வதனாலே இத்தனை நாள் விட்ட உபாசனம் செய்ததாக ஆகுமா அப்படின்னா அது ஆகாது ஆனால் அந்த ஸ்ராத்தம் செய்வதற்கான அதிகாரத்தை நமக்கு கொடுக்கும் இந்த தானம் அதுதான் அந்த பரிகாரத்திற்கு பலன் அப்படி நாம் வகித்து பிரித்து புரிஞ்சுக்கணும் அப்படி இந்த அமாவாஸ்யா தர்ப்பணத்தை விட்டுட்டால் இந்த நியூஷுவாச்சம் அப்படின்னு ரிக்வேதத்தில் ஒரு ருக்கு இருக்குது அந்த ரிக்கை நாம் நூறு தடவை சொல்லணும் யாராவது ஒரு வாத்தியார்ட்டை அத்தியனம் செய்து நூறு தடவை சொன்னால் நாம் செய்யாமல் விட்டது இந்த அமாவாஸ்யா தர்ப்பணத்தினுடைய விட்டதுனுடைய பாபத்திற்கு பரிகாரமாக ஆகும் அடுத்த தர்ப்பணத்தை செய்வதற்கு நமக்கு அதிகாரம் அப்படி என்ன நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்